ஸ்ரீகுருப்யோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயுங்கிற தலைப்பில இந்த மகாலய பட்சத்தில் நாம் நம்முடைய பித்தர்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான ஸ்ராத்தினுடைய பெருமையை பார்த்துன்னு வரோம் இந்த மகாலய பட்சத்தில் நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்திற்கு சக்கரன் மகாலயம் அப்படின்னு பெயர் சக்கரன் மகாலயம் அப்படின்னா ஒரு தடவை செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் அப்படின்னு அர்த்தம் ஆஷாடீம் அவதிங்கிறவ்வா எஃப் பட்சா பஞ்சமோ பவேத் பார்வணேன விதினா தத்த ஸ்ராத்தம் விதீயத்தை அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்த ஆஷாட மாசத்திலிருந்து ஆரம்பித்து எந்த ஒரு அஞ்சாவது பக்ஷம் இருக்கோ அதற்கு மகாலய பட்சம்னு பேர் அந்த பட்சத்தில் நாம் பார்வண விதானமாக ஸ்ராத்தத்தை பண்ணணும் பார்வன விதானம் அப்படின்னா ஸ்ராத்தம் மூன்று விதமாக இருக்குது பார்வண விதானம் ஹிரண்ய விதானம் ஆம விதானம்னு மூன்று விதம் பார்வண விதானம் அப்படின்னா அக்னி வச்சு அக்னியில் ஹோமம் பண்ணி பிராமண போஜனம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணி பண்ணக்கூடியதான சிராதத்திற்கு பார்வண விதான ஸ்ராத்தம்னு பெயர் ஒரு பிராமணரை சாப்பிடக்கூடிய அளவில் அரிசி வாழைக்காய் காய்கறிகள் வச்சு தாம்பூலம் வைத்து செய்யக்கூடிய ஸ்ராத்திற்கு ஆமஸ்ராத்தம்னு பெயர் ஒரு பிராமணரை சாப்பிட்டால் என்ன செலவாகுமோ அந்த பணத்தை வச்சு செய்யக்கூடியதான ஸ்ராத்திற்கு ஹிரண்ய சிராதம்னு பெயர் அதில் இந்த சக்கரன் மகாலயம்னு சொல்லக்கூடியதான ஸ்ராத்தத்தை பார்வண விதானமாகத்தான் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த மகாலய சிராதத்தை ரெண்டு விதமாக பண்ணலாம் பார்வண விதானமாக பண்ணலாம் ஹிரண்ய இது ரெண்டுல எது முக்கியம்னா பார்வண விதானமாகத்தான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறது ஏன் அப்படி சொல்கிறது அப்படின்னா அதில் ஒரு ரகசியம் இருக்குது என்னென்னா நாம் ஹிரண்ய ரூபமாக பண்ணும் பொழுது நாம் இந்த காரணிக பிதர்க்கள்னு சொல்லக்கூடியதான நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பொதுவாக சேர்த்து பண்ணிடுறோம் அவரவர்களுக்கு தனித்தனியாக வராது ஹிரண்ய ரூபமாக பண்ணுறபோது அன்னரூபமாக நாம் தனித்தனியாகவே பிண்ட பிரதானங்கள் அவர்களுக்கு வரும் நாம் இப்போது காசி யாத்திரையெல்லாம் கிளம்பி போனால் ராமேஸ்வரம் போகிறோம் ராமேஸ்வரத்துலேருந்து அலகாபாத் போய்ட்டு அங்கேருந்து காசிக்கு காசியிலேருந்து கஜையில் போய் அப்படியே அந்தந்த க்ஷேத்திரங்களில் ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணுறோம் அதற்கு தீர்த்தஸ்ராத்தம்னு பெயர் அந்த தீர்த்தஸ்ராத்தையே நாம் எப்படி பண்ணுறோம்னா இந்த மகாலய ஸ்ராத்தம் மாதிரி தான் அந்த தீர்த்தஸ்ராத்தத்தை பண்ணுறோம் அந்த தீர்த்தஸ்ராத்தமே இந்த மகாலய சிராதத்தை தான் நமக்கு மகரிஷிகள் சொல்லியிருக்கா அப்படி நாம் அந்த க்ஷேத்திரங்கள்ல போய் இந்த மகாலய சராத்தத்தை தான் அங்கே பண்ணுறோம் சங்கல்பம் மாத்திரம் வேறையாக சொல்லிக்கிறோமே ஒழிய பாக்கி அனைத்தும் மகாலய சிர்தம் மாதிரி இந்த மகாலய ஸ்ராத்தையே அன்னரூபமாக நாம் வந்தால் நாம் காசி யாத்திரை போக வேண்டிய அவசியமே இல்லை ஏனால் நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுடைய திருப்திக்காகத்தான் நமக்கு காசி யாத்திரையே சொல்லியிருக்காள் காசி யாத்திரைக்கு பலன் ரெண்டு தாயாருடைய கடன் அடையிறது பித்திருஷாபம் பித்திரு தோஷம் நிவர்த்தி ஆறுது பித்திருஷாபம் அப்படின்னா நாம் உடனே என்ன நினைப்போம் யாரோ பித்திருக்கள் சாபம் விடுறா நீ நன்னா இருக்க மாட்டேன் கஷ்டப்படுவேன்னு சாப்பம் விடுறா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை பித்திரு சாபம் அப்படின்னா சாப்பகான்னா பாப்பம்னு அர்த்தம் நாம் நம்முடைய பித்திருக்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான சிராதத்தை விட்டுட்டால் அதனால் வரக்கூடியதான ஒரு பாபம் அந்த பாப்பத்தை நாம் ரோக ரூபமாகவோ வியாதி ரூபமாகவோ மனக்கஷ்ட ரூபமாகவோ அனுபவிக்கிறோம் அதுதான் பித்திரு சாபம்னு பெயர் நம்முடைய பித்திருக்கள் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் நினச்சாலே போகிறோம் நினைச்ச மாத்திரத்திலேயே நமக்கு கஷ்டம் வந்துடும் அடாடா இவன் சாத்தம் நமக்கு பண்ண மாட்டேங்கிறானே பண்ணலையே அப்படின்னு நினைச்சாலே போகிறோம் அவர்கள் நீ நல்லா இருக்க வேண்டான்னு சொல்ல வேண்டாம் அவர்கள் கொஞ்சம் மனசில் வருத்தப்பட்டாலே அதற்கு அவர்கள் வருத்தப்பட்டதுனாலே நமக்கு துன்பம் வந்துடும் இதுதான் பித்திருபம்னு பெயர் இப்போ, இந்த நாள் நம்முடைய குழந்தைகளுக்கு ஜாதகங்கள் குழந்தைகள்னு இல்லை யாருடைய ஜாதகத்தையும் நாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோதிஷர்கிட்ட பார்த்தோமானால் நமக்கு அதில் முதல்ல தென்படுறது இந்த பித்திருஷோபம் பித்திரு சாபம் பித்திருதோஷம்தான் நமக்கு கண்ணப்படுறது காரணம் என்னன்னா இந்த மகாலே சராதத்தை நாம் சரியான முறையில் செய்யாதது தான் காரணம் ஏன்னா நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களே யாராவது ஒருவர் சரியான முறையில் சிராத்தம் செய்யலைன்னா கூட அது நம்முடைய ஜாதகத்திலேயும் காட்டும் பித்திருதோஷமாக காண்பிக்கும் நாம் என்ன நினைப்போம் நாம் சரியாக தானே ஸ்ராத்தம் பண்ணுறோம் பிராமணர்களை வாத்தியாரை வரவழித்து ஸ்ராத்தத்தை சரியாக தான் ஆனால் நமக்கு ஏன் இப்படி பித்திருதோஷம்னு வருது அப்படின்னு நாம் யோசிப்போம் ஆனால் இந்த நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களே யாராவது ஒருவர் சரியான முறையில் சிராத்தம் பண்ணலைன்னாலும் அது நமக்கு பாதிக்கும் நாம் சரியான முறையில் சிராத்தம் செய்யலைன்னா கூட நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரங்களைக்காரர்களையும் பாதிக்கும் ஆகியனாலே இந்த ஏழு கோத்திரக்காரர்களையும் நாம் செய்ய சொல்லணும் இதெல்லாம் பழைய நாளில் ஞாபகம் வச்சுன்னு அந்த சிராத தினத்திற்கு முதல் நாள் சாயங்காலம் ஃபோன் பண்ணி கேட்பா நாளைக்கு ஸ்ராத்தமாச்சே நடக்கிறதா யார் வரா அப்படின்னு விசாரிக்கிறதுன்னு வழக்கம் பழைய நாளில் விசாரிக்கணும் ஏன்னா அவர்களை சரியான முறையில் சிராத்தம் செய்யலைன்னா கூட அது நமக்கு பிதர்தோஷமாக வரும் நம் குழந்தைகளுக்கு கல்யாணமாகாது நாமும் அதில் பங்கெடுத்துக்கிறோம் அதே நாளே சரியாக ஏன் சாத்தம் பண்ணலை என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னு கேட்கணும் பண்ண சொல்லணும் அவர்கள் வயசானவர்களாக இருக்கா அவர்களால் முடியல அப்படின்னா அவர்கள் யாரையாவது ஒருவரை நியமித்து அந்த ஸ்ராத்தத்தை செய்ய சொல்லணும் ஏதோ ஒரு முறையில் அந்த ஸ்ராத்தமானது நடந்துடணும் நாம் சொல்லியும் அவர்கள் கேட்கலை கேட்க மாட்டேங்கிறா விட்டுடுறா அல்லது எங்கேயோ பொதுவாக ஏதோ ஒரு பணத்தை கட்டிட்டு வந்துடுறா சரியாக செய்ய மாட்டேங்கிறான்னா கூட அது நம்மை பாதிக்கும் அதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா இந்த மகாலய சிர்த்தத்தினாலே நாம் அதிலிருந்து மீண்டு வரலாம் இந்த மகாலய சிராதத்தை அன்னரூபமாக நாம் செய்து அத்தனை பேருக்கும் பிண்டப்பிரதானம் பண்ணி அதிலே தர்மபிண்டம்னு மூன்று பிண்டப்பிரதானங்கள் வருது அன்னரூபமாக நாம் மகாலய சிர்தம் செய்கிற பொழுது கடைசியில் அனைவருக்கும் பிண்டப்பிரதானம் ஆன பிறகு தர்மபிண்டங்கள்னு மூன்று பிண்ட பிரதானம் வருது அந்த தர்மபிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணிவிட்டால் எந்த ஒரு தோஷமோ சாபமோ எது இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும் அந்த தர்மபிண்டத்தில் அவ்வளவும் பிரார்த்திக்கப்படுறது என்னென்ன விதமான பலன்களை அந்த தர்மபிண்ட தர்மபிண்டம் வைக்கிற பொழுது நாம் பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்